ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம சௌரியம் தேஜோதிச்சாப்பமீஸ்வரபாவச்சாத் கர்மஸ்வாவஜம் கஷத்ரினுடைய தர்மங்களை இந்த சௌரியம்னா சூரத்தனம் சூரத்தனம்னா ரொம்ப சோர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் உறுதியாக செயல் புரியறது அதுக்கு பேர் சூரத்தன்மை சூரத்தன்மையைத்தான் சௌரியம் அப்படின்னு சொல்லுகிறோம் தேஜஹா தேஜகான்னு சொன்னால் கொஞ்சம் கூட பின் டாமினேட் பண்ணுறது அதாவது எல்லாரையும் மேலோங்கி இருக்கணும் சொசைட்டியில் கொஞ்சம் சில லீடர்ஷிப் குவாலிட்டின்லாம் சொல்கிறோம் இல்லையா சில கருத்துக்களை எல்லாம் அழுத்தமாக விளக்கமாக சொல்லி டாமினேட் பண்ணணும் டாமினேட் பண்ணுறது செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லை டாமினேட் பண்ணுறதுனுடைய நோக்கம் தன்னை பெருசாக காட்டிக்கணுங்கிறதுக்காக இல்லை சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் ஆக சுயநலத்தினாலேயோ புகழுக்காகவோ கிடையாது நல்ல காரியம் நடக்கணும் தர்மம் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன் நான் நான் எல்லோருமே நான் தர்மத்துக்காக உழைக்கிறேன் நான் தர்மத்துக்காக உழைக்கிறேன்னு வரணும் அது மாத்திரமில்லை தலைமை பண்புள்ளவன் எல்லோரையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவனுக்கு தவ வலிமையும் சொற்கள் ஆற்றலும் செயல்களின் தூய்மையும் இறைவனுடைய அருளும் அவனுக்கு நிறைய இருக்கணும் ஆகவே தேஜகாங்கிறது உடம்பில் இருக்கிற காந்தி ஒளி கிடையாது இங்கே வந்து பிராகல்பியம் அதாவது டாமினேட்டிங் மேலோங்கி சொல்றதுன்னு அர்த்தம் அவை அஞ்சாமை அப்படின்னு சொல்றார் இல்லையா வள்ளுவர் அது போன்றது திருத்திகி திருத்திகின்னு சொன்னா தளர்வு இருக்கிறது எத்தனை விதமான தாக்குதல்கள் வந்தாலும் அதை தன்னை சுற்றி இருக்கிறவர்களே தாக்கினாலும் சரி பகைவர்கள் தாக்கினாலும் சரி எத்தகைய தாக்குதலுக்கும் கவலைப்படாமல் இருப்பது பெரியோர்கள் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் சரி செல்வம் வந்தாலும் போனாலும் சரி மரணம் எப்பொழுது வந்தாலும் சரி தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு குணம் செயல்களில் உறுதியாக இருக்கிற தன்மை அதுக்கு பேர் தான் திருத்தின்னு பேர் அடுத்தது தாக்ஷியம் தாக்ஷியம்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படின்னு திறமையோட சாமர்த்தியமாக செயல் புரியுது மில்ட்ரரியிலலாம் சொல்கிறோம் இல்லையா வேற வேற எப்படியெல்லாம் வந்து எதிரிகள் தாக்குவார்கள்னு தெரியாது இந்த கண்டின்ஜென்சின்னு சொல்லுவார்கள் ஆகையினால ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது இது இது வெற்றி அடையிலேன்னா இது என்ன பண்ணுறது அடுத்த வழி என்ன அடுத்த வழி என்னன்னு பத்து வழி யோசித்து வச்சுருப்போம் அதுக்கு பேர் தான் தாக்ஷியம்னு பேர் இது யாருக்கு இருக்கோ அவனுக்கு பேர் தக்ஷகான்னு பேர் இது ஏற்கனவே நம்ம பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ஆ தாட்சியம் யுத்தேச்ச அபி அபலாயனம் போரில் பின்வாங்காமல் எதிரியை சென்று அடிப்பது புறமுதுகு காட்டாமல் சண்டை போடுறதுன்னு தமிழ் நூல்கள் எல்லாம் நிறைய படிக்கிறோமே அது போல தான் ஆக எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்காமல் போரிடுதல் அப்புறம் தானம் சமூகத்துக்கு தேவையான பொருள்களையெல்லாம் யாரிடமில்ல செல்வந்தர்களிடமிருந்து பெற்று சமூகத்துக்கு தேவையானவர்களுக்கெல்லாம் மனமாற பொறுப்பாக வழங்குறது தானம் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா ஆக அதை எப்படி வழங்கணுமோ அதை ஒழுங்காக வழங்கணும் தானம் வந்து அரசனுக்கு ஒரு முக்கியமான தர்மம் ஈஸ்வரபாவஸ் ஈஸ்வரபாவம்னு சொன்னா பகவான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கார் நான் தலைவனா இருந்து செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தலைமை குணம் ஈஸ்வர திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அந்த ஈஸ்வர பாவம் தலைமை பண்பு இதெல்லாம் க்ஷத்திரியனுக்கு பரம்பரை பரம்பரையாக ஸ்வபாவமாக வரணும் ஒரே நாளில் இதெல்லாம் கல்டிவேட் பண்ண முடியாது தலைமுறை தலைமுறையாக இந்த பண்புகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் திடீரென்று ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் உருவாக முடியாதுங்கிறது சாதாரண பொது அறிவுடையவர்களுக்கு நன்றாகவே விளங்கும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றனர் இதனை உங்கள் மொபைலை பெற 7, 7, பூஜ்யம் 8, 2, 3, 1, 1, 2, 2. என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை WhatsApp செய்யவும் அறிவும்